வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் விந்தம் பிலம் புகு படலம் அன்னதோரவுணர் கோமான் அன்று தொட்டு அசலமாகித் துன் யாரும் துவன்றிய அரணமாகி நெந்தலின் முத நாள் நின்ற நன் தன்னை என்ன யாளுடைய நீயன்றியாவரே அழுதற்பால பைன்தமிழ் முனிவன் வான் தோய்ப் பணிவரை அதனை நீங்கி கந்தரஞ்செறி பொற்கோட்டுக் கடவுளர் வரைச் சாரெய்தி அந்த மதடைந்தோர்க்கண் அருளினால் தனது மூல மந்திரம் உணர்த்தும் முக்கண் வானவன் காசி புக்கான் கங்கை சென்று ஒழுகும் காசி கரைமிடற்று அகிலநாதன் பங்கையாடிகள் தாழ்ந்து பரவல் செய்து ஆண்டு நீங்கி துங்கதை கொண்ட விந்தத் தொல்வரைக்கு ஒரு சார் ஏகி அங்கு அதன் நிலைமை நோக்கி அறிவன் ஒன்று எம்பலுற்றான் சே உயர் நிவப்பிற்று ஆகி சேன் விந்தம் என்னும் மாயிரும் குவடு கேண்மோ அற்று புதிய வெற்பில் போயிருந்திடவே உன்னிப்போந்தனம் அதனுக்கு இன்னே நீ ஒரு சிறிது செல்லும் நெறி அளித்திடுதி எரி கதிர் மதியினுக்கும் ஏக திறத்தாள்வான நெறியினை அடைத்து தொல்லை நெடியமால் போன்று நின்றேன் குறிய நிற்கஞ்சி ஆறு கொடுப்பனோ எனது தோற்றம் அருகிலே மீண்டு போகென்று அவ்வறை மொழிந்தது அன்றே கேட்டலும் மதனை சீற்றம் கிளர்ந்திட நகைத்து நாதன் தாட்டுனை உன்னித்தொன்னாட்சதமகன் வேண்ட ஆழி மாட்டுரச் செரித்த கையை மலரயன் பதத்தின் காரும் நீட்டினன் தவமேயன்றி நெடும் பொருள் பிறவுமுண்டோ அற்புதம் அமர கொள்ளாற்றவும் குறியோன் விந்த வெற்பினது உம்பர் தன்னில் மீ உயர்குடங்கை சேர்த்தி வற்புற ஊன்ற வல்லே மற்ற அது புவிக்கண் தாழ்ந்து சொற்பிலம் புகுந்து சேடன் தொல்நிலை அடைந்ததன்றே அள்ளலை அடைகின்றோரில் அறம் புகும் அடுக்கலஞ்சி வள்ளலை அருளிக்கேண்மோ மற்ற உனை வழிபடாமல் எள்ளலை இழைத்து மேன்மை இழந்தனன் தம்யன் குற்றம் உள்ளலை எழுவது எஞ்ஞான் உரை எனக் கூறிற்றன்றே அன்னது ஒரு பொழுது தன்னில் அலை கடல் செறித்த அங்கை முன்னவன் விந்த வெப்பின் மொழியினை வினவி ஆண் போயின் நெறியிடையே மீளின் எழுதியால் நீயும் என்னா அல்நகையோடு சொற்றான் நாரதன் சூழ்ச்சிக்கு ஒப்ப வன்புலப்புவிக்குள் விந்தம் மறைதலும் அறிவின் நீரால் புன்புலப்பகையை வென்றோன் கரத்தை முன்போலச் செய்து துன்பலப்பூற்ற சிந்தைச் சுரர்கள் பூமாரி தூர்பென் புலப்புதிய வெப்பில் செல்வது சிந்தை செய்தான் ஆயடைவிந்தம் பார் புக்கு அழுந்திட அகல்வானத்து தேயம் வெள்ளிடையது ஆக தினகரன் முதலாம் தேவர் பாய் சுடர் விளக்கம் யாண்டும் பரந்தன சிறையை நீங்கி ஏஇன அளக்கர் நீத்தம் எங்கனும் செடியுமா போல் அதுபொழுது அலறி ஆதி அமரர்கள் அகத்தி என் பால் கதும் என அடைந்து போற்றிக் கை தொழுதியந்தை செய்த உதவி யார் புரிவர் நின்னால் உம்பரார் ஒழுகப் பெற்றோம் புதியமேல் இனி நீ நன்னி இறுத்தியம் பொருட்டாளென்றார் என்றலும் விழுமிதென்னா இசைபு கொண்டமர்தம்மை சென்றிடவானிற்றூண்டித் தெக்கி நன் தொடர்ந்து செல்ல குன்றமற் கூடாது தேயங்குறுகும் வில்வலன் வாதாவி அன்று உயிர் இழப்ப அகத்தியன் வரவு கண்டார்